ஆண்டவராகியேசு கிறிஸ்து விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பழிப்பந்து பிளேம் ஷிஃப்டிங் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமும் இரண்டாம் அத்தியாயம் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து தேவநாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவநாயிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் பின்பு தேவநாய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவநாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தெந்த ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே பெயராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்பொழுது தேவநாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவநாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள் இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் ஒன்பது இருபது உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்ன இவ்வாறு செய்தாய் என்று கேட்குமோ Will the thing formed say to him who formed it, why have you made me like this? சோதனை வருவது பாவம் அல்ல அதில் விழுவதுதான் பாவம் விழுந்தவுடன் பிறர் மீது குற்றம் சாட்டி ஏதாவது ஒன்றின் மீது பழி சுமத்துவது மனித இயல்பு ஆதாமுக்கும் கிறிஸ்தவுக்கும் வந்த சோதனைகளை அவர்கள் எவ்விதம் சந்தித்தனர் என்று ஆராய்வது நடைமுறையில் பல படிப்பினைகளை நமக்கு தரும் இன்று பொதுவாக நாம் செய்யும் இரு தவறுகளை கவனிப்போம் ஒன்று நாம் பாவத்தில் விழுந்ததும் கடவுள் மீது பழியை போட்டுவிடுவோம் உயி ஸ்டார்ட் பிளேமிங் காட் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் ஆவிக்குரிய அளவிற்கும் மேற்பட்ட தனிப்பட்ட வெளிப்படையான நண்பராகவும் ஆலோசகராகவும் போஷகராகவும் இருந்தார் அவர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்க முடிந்தது அவர் அவர்களோடு முகமுகமாய் பேசினார் தேவினை இவ்வளவு அருகே வெளிப்படையாய் பெற்றிருந்தும் அவர்கள் தோல்வியடைந்தனர் மாறாக பிசாசு ஏசு கிறிஸ்துவை சோதித்து புறப்பட்டு சென்ற பின்னரே இயேசுவுக்கு பணி செய்ய தூதர்கள் வந்தார்கள் என்று மத்தையும் நான்கு பதினொன்றில் வாசிக்கிறோம் அவர் தனிமையாகவே இருந்தார் அந்த வேளையில் மட்டும் தேவன் எனக்கு உதவி அனுப்பி இருந்தால் என்று ஒருபோதும் சொல்ல தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்ற வார்த்தையே கூடாது நாம் உணர்கிறோமோ இல்லையோ அவர் இம்மானுவேல் ஆகையால் எப்பொழுதும் நமோடுதான் இருக்கிறார் கிருபாசனம் ராப்பகலாய் திறந்துதான் இருக்கிறது நமது வாழ்வின் மிகச்சிறிய காரியம் என்பதால் அதில் அக்கறை முடியாத அளவிற்கு தேவனுக்கு வேலை அதிகமாயில்லை ஆதலால் நாம் ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில் செல்வோம் நாம் சோதிக்கப்படுகையில் நமது ஆண்டவர் சும்மா நின்று பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல பரிதவித்து பாதுகாக்கும் பாவமில்லாத ஆசாரியர் அவர் ஹீஇஸ் நாட் எ சைலன்ட் ஸ்பெக்டேட்டர் பட் sinless sympathizer and அண்ட் எனவே கடவுள் மீது நமது தோல்விகளுக்கு பழியை சுமத்தக்கூடாது அடுத்து நாம் செய்யும் பெரிய தவறு நமது சுபாவத்தின் மீது பழியை சுமத்தி விடுவோம் We blame our nature. பாவம் அறியாத நிலையில் இருக்கும் போதே ஆதாமும் ஏவாளும் தவறினர் எப்படி பாவமறியாத நிலை it was a state of innocence. நிர்வாணிகளாக இருந்தார்கள் வெட்கப்படாதிருந்தார்கள் பாவமே அறியாத ஒரு சூழ்நிலை ஆனால் இயேசுயு உலகிற்கு வருகையில் நன்மை தீமை பற்றிய அறிவு அவருக்கு இருந்தது அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார் நம்மை போன்ற சுபாவம் அல்லது தன்மை நேச்சர் அவருக்கு இருந்தது எனவே தான் எப்ரேயர் இரண்டாம் தியாயும் பதினான்காம் பதினேழாம் வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் பதினேழாம் வசனம் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதிருந்தது இருந்தது ஆனாலும் அவர் பூரண வெற்றியாளராயிருந்தார் அது எனது சுபாவம் நான் அதை எப்படி மாற்ற முடியும் பாவத்தில் விழுவதற்கு இதை நாம் பொதுவான ஒரு நொண்டிச்சாக்காக பயன்படுத்துகிறோம் இங்கு இவ்வுலகில்தானே வெற்றியாய் வாழ்வதற்கு தேவன் பிரியமானவர்களே நமக்கு போதுமான வாக்குகளையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார் ரெண்டு பேர் ஒன்று மூன்று நான்கே எப்படி வாசிக்கிறோம் தம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரலினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சாக்கு வழியே இல்லை யானையை வாக்கு பண்ணி பூனையை கூட தர முடியாத இக்கால அரசியல்வாதிகள் போன்றவர் அல்ல நமது தேவன் அவர்களுக்கு வசனிப்பு உண்டு வசதி கிடையாது இறைவனோ சொல்வதை செய்ய அத்தனைக்கும் சொந்தக்காரர் நமது சுபாவத்தை மாற்ற இவ்வளவு வாக்குகளையும் வல்லமையையும் அவர் தரும் பொழுது நமக்கு சாக்கு சொல்ல இடமேது பாவ உணர்வடையும் பொழுது சவுளை போல மக்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் தன்னுடைய பழியை சுமத்தாதபடி இறைவனது இருதயத்திற்கேற்ற தாவீத அரசனை போல நான் பாவம் செய்தேன் ஐ ஹவ் என்று நமது பாவத்திற்கு நாம் பொறுப்பெடுக்க பழக வேண்டும் அதுதான் பர்சுத்தமாய் வாழ்வதற்கு முதல் படி உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என்று கேட்குமோ பாவத்தில் விழுவது பாவம் சோதனையில் விழுவது பாவம் சோதனை வருவது பாவம் அல்ல நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாதவராகியேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நோக்கி பார்ப்போம் எங்கள் மகாபரிய தேவனே எங்களுக்கு மகா பிரதான ஆசாரியராக எங்களுடைய பலவீனங்களை குறித்து பிரதிபிக்க கூடாதவராய் அல்ல எல்லா விதத்திலும் எங்களைப் போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீர் தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தனிமையிலேயே அவர் அவனாந்திரத்தில் பிசாசை மேற்கொண்டாரே எங்களுக்கு இன்று தேற்றவாளனாகிய இயேசு உண்டு இரண்டாம் தேட்டர்வாளனாகிய பசுத்தாவியானவர் உண்டு தெய்வ பிள்ளைகளின் சகவாசம் உண்டு வைத்து கொண்டு நாங்கள் சாக்கு போக சொல்ல இடமே இல்லை ஆண்டு பிறர் மீதும் பிற காரியங்கள் மீதும் பழி சுமத்துவதை நிறுத்தி நான் பாவம் செய்தேன் இந்த பாவத்திற்கு நான் பொறுப்பு என்று நாங்கள் எங்கள் மேல் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற ஆண்மையை ஆன்மீக ஆண்மையை ஸ்பிரிச்சுவல் மேன்லினஸ் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சாக்கு சொல்லி சொல்லி கர்த்தாவே திரும்ப திரும்ப நாங்கள் விழுந்து விழுந்து எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்காதபடி வெற்றி மேல் வெற்றி அடைய கர்த்தர் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்